அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து எஸ் மனுவில் இந்த தலைப்பு நேரத்தின் மதிப்பு அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு அவருடைய அலுவலகத்துக்கு சென்றார் அவரது தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் இல்லாததை கண்டார் நீண்ட நேரத்திற்கு பிறகு தலைமைச் செயலாளர் அலுவலகத்திற்கு வந்தார் மிகவும் தாமதமாக வந்த தலைமைச் செயலாளரிடம் ஏன் தாமதமாக வருகிறீர்கள் என கோபத்தோடு கேட்டார் ஜார்ஜ் வாஷிங்டன் வாஷிங்டனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட தலைமை செயலாளர் எனது கை கடிகாரம் தவறாக நேரத்தை காட்டியதால் நான் தாமதமாக வர நேரிட்டது என்றார் உச்சகட்ட கோபத்தில் இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் இதுபோன்ற தவறு இனி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேறு நல்ல கடிகாரம் வாங்க வேண்டும் அல்லது நான் நல்ல செயலாளரை வேலைக்கு சேர்த்துக் வேண்டும் என்று கூறினார் ஆம் நேரத்தின் மதிப்பை உணர்ந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அவரது சிறப்பான நேர மேலாண்மை நிமித்தமாய் அவருடைய நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டார் இன்று மிக முக்கியமான பொறுப்புகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் நமக்கும் ஒரு நாளின் நீளம் ஒரே அளவுதான் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது என்பது அட்டவணைகளால் மட்டும் சாத்தியமில்லை எப்போது நாம் உள்ளுணர்வுடன் செயல்களை செய்கிறோமோ அப்போது தேவையற்ற செயல்கள் நம்மிடமிருந்து தானாக உதிர்ந்து நாம் செய்யும் பணியில் சாதனை புரிவோம் நன்றி